யோவேல் இரண்டு இரண்டு பதினஞ்சு பதினாறு வருஷம் சியோனிலே எக்காலம் ஊதுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாளுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கத்திடத்தில் திரும்புங்கள் அவர் இரக்கமும் மன நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார் ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவநாய கத்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்த இந்த வருஷத்துல பரிசுத்த உபவாச நாளை எவ்வளவு தேவ சமூகத்துக்கு எவ்வளவு போனீங்க சபையில எவ்வளவு பெற்றுக் கொண்டீர்கள் உபவாசங்களை எப்படி நீங்கள் கடைபிடித்தீர்கள் சுத்தீர் பண்ண நம்ம எங்கேயோ போயிட சிம்பிள நீங்க உங்களை நீங்களே கத்தருடைய சமூகத்துக்கு நாம் எவ்வளவாக நம்மை அர்ப்பணித்தோம் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பரிசுத்த உபவாச இந்த வருஷத்தில் நம்முடைய உபவாசம் என்ன இந்த வருஷத்தில் வாரத்தில் மூன்று தரம் கரெக்டா இந்த கடைசி வாரம் வரைக்கும் உபவாசத்தை பாலோ பண்ணியிருக்கேன் பரிசெயன் வந்து இரண்டு தரம் உபவாசிக்கிறார் வாரத்தில் இரண்டு தரம் தரம் இரண்டு நாள் அல்ல என்னது ஆனா உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் தேவைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்ப வாரத்தில் மூணு நேரம் ஒரு விசுவாசி உபவாசம் எடுத்திருக்க வேண்டியது அவசியம் அதை பைபிள் சொல்லுது நம்ம நினைக்கணும் சாதாரண உபவாசம் ஆனால் பைபிள் அதை எப்படி சொல்லுது பரிசுத்த உபவாசம் சிலர் உபவாசம் போட்டுட்டு பாவம் செய்வாங்க சிலர் உபவாசம் போட்டுட்டு சண்டை போட்டுருவாங்க இசை இருக்கு இல்லையா முரட்டைத்தனத்துடைய கைகளால் குத்துகிறது இருக்கும் அதுக்கு உபவாசம் என்ன பிரயோஜனம் எட்டு நான்கு வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டு கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் வழக்கு வாது துஷ்டத்தனத்தையுடைய கைகளால் குத்துகிறது நீங்க வந்து உபவாசன் போட்டுட்டீங்கன்னா அதுல வந்து என்ன இல்ல பரிசுத்த உபவாசம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க உபவாசம் போட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்க தாறுமாற ஜீவிக்க ஆரம்பிச்சுட்டே அப்படின்னா அது வந்து உபவாசம் கிடையாது அது பரிசுத்த உபவாசம் கிடையாது பட்டினி உபவாசம் வழக்கு உபவாச அன்னைக்கு சண்டையா போட்டுட்டீங்கன்னா வழக்கு அடுத்தது வாது அடுத்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உபவாசத்துக்கு பேர் என்ன கிடையாது அது உபவாசம் நீங்க சொல்லலாம் ஆனா அது பரிசுத்த உபவாசம் கிடையாது கரெக்டா சரினு சொல்றேன் உபவாசம் போட்டி ஒன்னு நீ ஜபிக்கணும் நீ உணர்ந்துட்டே இருக்கணும் உபாசத்தன்னைக்கு சனிக்கிழமை இரவு நீ உபவாசம் போடுற அன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த ஒரு நேரம் உபவாசம் இந்த மூணு டைம நீ கண்டினியூவா எடுக்கணும்னு இல்ல உனக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன செய்ய தேவ ஒரு தீர்மானம் எடுத்து எடுத்துக்கணும் எத்தனை உபவாசிங்க யோசிச்சு பாருங்க சபையில ரெண்டு உபவாசபுத காலையிலும் சனிக்கிழமை காலையிலையும் அதுல எத்தனை உபவாச ஜபத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க முதல் கொஸ்டின் நீ வாரத்தில் மூணு தரம் உபவாசம் எடுத்தாயா பஸ்ட் கொஸ்டின் செகண்ட் அப்படி எடுத்த உபவாசம் பரிசுத்த உபவாசமா இருந்ததா மூன்றாவது நீ சபையில் உள்ள உபவாசில கலந்து கொண்டாயா யோசிச்சு பாருங்க இதுக்கு நான் பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும் அந்த உபவாசம் நீ வந்து கரெக்டா சனிக்கிழமை காலையில் உபவாச ஜந்தீங்களா இல்ல புதங்கள் நம்ம காலையில் உபாசித்துக்கு வந்தீங்களா அப்படி ஒரு முறை இருக்கிறது தெரியாத ஒரு தெளிவற்ற விசுவாசிகளா இருந்திருக்கிறோமா அப்படி நமக்கு அந்த நேரம் கிடைச்சும் தேடி போனமா அது உனக்கு தான் தெரியும் அடுத்து பண்டிகை ஆசிரியங்கள் இருக்கு ஞாயிறு ஆராதனை ஒரு பண்டிகை தேவ சமூகம் உயிர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்கிறதா வாரத்தின் முதலாளி நாள் இந்த ஓய்வு நாள் ஓய்வு நாளை நீ ஆசரிச்சே ஆகணும் அது வந்து முக்கியமானது இந்த வருஷத்துல எத்தனை ஓய்வு நாளை நீங்க ஆசரிச்சிருப்பீங்க சொல்லுங்க அதுவும் கரெக்டா ஒன்பது மணிக்கு சாட்சியபுரமா இருந்தா ஏழு மணிக்கு எத்தனை நீங்க அந்த ஓய்வு நாளை சரியா ஆசிரிச்சிருக்கீங்க சரி சர்வீஸுக்கு போயிட்டோம் அதுக்கு பிறகு உள்ள நேரத்தை எப்படி பண்ணி யோசிச்சு பாருங்க பிறகு நீங்களே நல்லா நினைச்சுக்கங்க ஒரு விசுவாசி ஊழியக்கார உலக பிரகாரமான பாவத்தை துணிஞ்சி செய்ய மாட்டான் அவனுக்கு சென்சார் உதவி பிரமாணத்தை மீறும்போது அவனோட தண்டனைக்கு அதிகமாக என்ன செய்ய தவிர செய்யறான் அடிபட்டுது இந்த விஷயத்தில் விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்ட போய் விழுந்து திருப்பேவன் உட்கார்ந்து கோவப்படுறோம் எரிச்சல் அடைவோம் எல்லாமே முக்கியம் இந்த வருஷம் ஆசரித்திருப்பாய் அடுத்து நமக்கு அந்த தாழ்த்தி இங்க இருந்து ஒரு பந்தி பருமாறுற வேலை ஒரு பாய் எடுக்கிற வேலை ஒரு ஊழியம் கூட நம்மளால நிசைய முடியல செய்ய தகுதி இல்லையா கூடி போயிருச்சா கத்துடைய வீட்டுல வேலை செய்ய முடியாத அளவுல இருக்கா யோசிச்சு பாருங்க தாழ்ந்து தரங்கிட்டு போயிட்டியா உனக்கு தான் தெரியும் அந்த நாளை நீ எப்படி நீ திருடிக்கிட்ட உனக்காக எப்படி யூட்டிலை பண்ணிக்கிட்ட உனக்காக எப்படி என்கேஜ் பண்ணிக்கிட்ட இதெல்லாம் கத்திருக்க நிச்சயம் தெரியும் ஓய்வு நாளை நீ எப்படி பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அந்த நாளில் சொந்த பேச்ச பேசாத சொந்த காரியத்தை செய்யாத சொந்த காரியத்தில் தலையிடாத இதெல்லாம் பைபிள் சொல்லுது தமிழ் எத்தனை பேர் அந்த ஓய்வு நாளை ஆசிரிச்சிருப்போம் அன்னைக்கு என்ன ஊழிய செஞ்ச ஓய்வு நாளை ஆசரித்தது ஒரு பகுதி அடுத்த அன்றைக்கு நீ கத்திரக்காக என்ன செய்தாய் உனக்கு மனசாட்சி கரெக்டா இருக்கா பாருங்க கல்யாணம்னு ஓடி போயிருங்க சாவுன்னு ஓடிடுறீங்க சொந்தம்னு ஓடி போயிருங்க பிசினஸ் ஓடி போயிருங்க வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு ஓடி போயிருங்க கத்திரக்காக அன்னைக்கு நீ எதையாவது செய்தாயா ஒரு ஆத்மா ஊழியம் வியாதிப்பட்டவனை போய் பார்த்தாயா உனக்கு தான் நீ ரொம்ப பிஸி இல்லையா சண்டே ஒரு நாளாவது நீ வந்து ஃப்ரீ பண்ணி வியாதிப்பட்ட விசுவாசிகளை போய் பார்த்தியா வியாதிப்பட்ட ஊழியக்காரன் போய் பார்த்தியா காவலில் இருக்கிற விசுவாசிய ஊழியர்காரன் போய் பார்த்தியா பிரச்சனைல சிக்கின ஊழியக்காரன் விசுவாசிய போய் பார்த்தியா அன்னைக்கு காணாமல் போன இசை வேலரை தேடி போனாயா பின்மாறி போன விசுவாசிய தேடி போனாயா யோசிச்சு மினிஸ்ட் சகோதரர் ஜபோன் இடை நாட்கள் சகோதரிகள் ஜபான் ஒண்ணு இருக்க அது நீ நடத்தினா அதுக்கு போனியா அது ஏன் விட்ட விட்டதுல இருந்து ப்ராப்ளம் ஜபத்தை விட்டு வந்து ஜீவன் விட்ட மாதிரி சுவாசம் போயிட்ட மாதிரி ஜத்தைட்டவ நடைபெணம் சும்மா இருப்பான் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி குறித்து நாம தான் உத்தரவாதம் ஏரியா பிரேயருக்கு போனீங்களா ஏரியா பிரேயரை பொறுப்பா நடத்தினீங்களா உத்தரவாதம் பண்ணீங்களா இல்ல யார் தலையிலாவது கட்டி வச்சீங்களா இல்ல அவங்க வரல இவங்க வரல அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் இந்த ஜபத்துக்கு நான் வரமாட்டேன் பச்சவாதம் செஞ்சீங்களா மனசாட்சி உங்களுக்கு சொல்லும் ஏரிய பிரேர் ஒரு சில வீடுகள்ல இல்லவே இல்லை அதுக்குதான் சாம்பு உள்ள பூந்து விளையாடுது ஏழைகள் விசுவாசிகள் வீட்டுக்கு வந்துருவாங்க உன் வீட்டுல இருக்கிற வசதியை மத்தவங்க பார்த்து என்ன தூக்கி ஓடிடுவாங்களா ஏன் உங்க வீட்டில் ஏரிய பிரயர் வைக்க கூடாதா ஏன் வைக்கல உங்க வீடு பரிசுத்தலமா வைக்கல நீ நிறைய பிரேர் உங்க வீட்டில் நடந்ததா வேத கூட்டத்துக்கு எத்தனை கூட்டத்துக்கு நீ வந்த வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறியறதுக்கு தான் வேத அதுல எத்தனை வேத பாடத்துக்கு சரி வேலை பார்த்துக்கலாம் நான் வந்துட்டேன் அர்ப்பணிப்பு அதுக்கு அந்த சத்தியத்துக்கு எத்தனை தடவை ஒப்பு கொடுத்தீங்க அதை யோசிச்சு பாருங்க நான் காலையில் சொன்னேன் ஒரு நடிகையுடைய ஸ்டேட்மெண்ட சொன்னேன் அவ வந்து ரொம்ப மோசமான ஒரு நடிகை ஒரு காலத்தில் ஆனா அப்படிப்பட்டவ அவ எந்த மார்க்கத்தை சபைக்கு போனாலோ இல்லாவிட்ட வேற மார்க்கத்தை பிடிச்சாலோ தெரியாது ஆனா நான் இப்ப மாறிவிட்டேன் சொல்றேன் நீங்க அந்த பேட்டி நான் சொல்றேன் என்னுடைய சம்பாத்தியத்தில் பத்து பத்து சதவீதத்தை கொடுக்கறேன்னு சொல்ற ஒரு நடிகை இப்ப நடிகா தான் இருக்கா நான் முந்தி வந்து ரொம்ப ரஃபா இருந்தேன் ஒரு பேட்டியில ஒருத்தனை துக்கப்படுத்திட்டேன் போய் சூசைட் பண்ணி செத்துட்டான் மாறிட்டேன் என்ற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு முடிவெடுத்த எங்க இருக்கு மாற்றங்கள் அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருந்தது சபையில சுத்திருப்பு கூட்டம் நடந்துச்சே நீ எத்தனை சுத்தி கொடுத்து நடந்துச்சனத்தில் அழுகையோடும் கண்ணீரோடும் கத்தடைய பாதத்தில் விழுந்திருப்ப யோசிச்சு பாருங்க நைட்டு ஜபோன் வச்சாங்களே எத்தனை ஜபன் போயிருப்போம் பவனிகள் நடந்துச்சே எத்தனை பவனி போயிருப்போம் கன்வென்ஷன்கள் நடந்துச்சு பண்டிகைகள் ஆசிரியர் சியோ சொல்லிருக்க சியோனா பண்டிகைகளை ஆசரிக்கிறதா சியோன் பண்டிகை நடந்துகிட்டே இருக்கும் அது அங்க அப்போ நீ எத்தனை பண்டிகைகளுக்கு போன எத்தனை கன்வென்ஷன் நீ போயிருப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை பவனி எத்தனை ஆராதனை எத்தனை வெளி ஊழியம் எத்தனை உண்டு வீட்டில் உண்டு வீடு ஒரு ஜபாலயம் போல இருக்கா நாலு மணி ஜபம் நடக்கா இடையில ஒரு ஜபம் நடக்கா தனி ஜபம் நடக்கா நைட்டில் கத்திரை துடிக்கிற அந்த ஜபம் இருக்கா உங்களுடைய வீடு ஜபாலயங்களா இருந்துச்சா எத்தனையோ கூட்டத்துக்கு வந்தீங்களே ஒயிட் உங்களால போட முடிஞ்சுதா இல்லா இல்லையா இல்ல இருந்து கஷ்டமா இருக்கா ஜெயங்களூர் அவனுக்கு மண்வசிரம் தரிக்கப்படும் அவர் தரிச்சு விடணுமோ அப்படியா யோசிப்பா நமக்கு நமக்குள்ள மாற்றங்கள் என்ன நடந்துச்சு சுத்தி இருப்பி நடந்துச்சா சுத்தி இருப்பினுடைய அடையாளத்தை நான் சொன்னேன் நினைக்கிறேன் ஒருத்தர் சுத்தி இருக்கா லைஃப் எப்படி இருக்கும் கத்தர் அவன் எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம் எந்த நற்கிரம் அவன் ஆயத்த பரிசுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா அவன் வாழ்க்கை பாதுகாப்பாய் மாறுகிறது பொல்லாங்க அவனை தொடத்தப்பட்டவன் அதான் சொல்றேன் சுத்தி அது ஒரு இது சுத்திருப்பாளம் ஒப்புறவாகுதல் நீ கூட்டத்துக்கு போனேன் போனேன் என்ன மனசாப்பட்டே புது போச்சு நீ கேளு கேட்கறதுக்கு உனக்கு சக்தி இல்லைன்னா ஆவி நீ முத்தம் கொடுத்துிரும்பி ஆயிரி பெற்ற அபிஷேகம் இருக்கு அதுக்கு நான் சொல்லணுமா நீங்க சொன்ன மனுஷன் சொன்ன சொன்னா இல்லா இப்படிய ஒண்ணும்பமாக நமக்குள்ளே வரணும் நீ பெற்ற அபிஷேகம் நினைத்திருக்கிறது போதிக்க வேண்டியது இல்ல என்ன சொல்லணுமா ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க நம்முடைய கூட்டங்கள் எப்படி இருந்தா தாழ்த்த முடிஞ்சதா இந்த வருஷத்தில் எவ்வளவு ஜெபிச்சிருப்பீங்க ஜத்தில் இருக்கும்போது என்னை கட்டாயப்படுத்தி ஞானசானம் நீ தான் கொடுக்கணும் ஊழியத்தில் நானும் எல்றாயி எத்தனையோ வருஷம் என் சபையில ஞானசானமே கொடுக்காம பெரியவங்களை நமக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாது போகிட்டே இருந்தேன் என் சபையிலேயே ஞானசானம் வரும் நான் யார கூட்டு வருவேன் இன்னொருத்தவங்களை வச்சு பாஸ்ட் பக்கத்துல சபையில உள்ள பெரிய பாஸ்டர் கொண்டு வந்து ஞானசானம் கொடுத்துருவோம் ராபோஜனை வரும் அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களை முன்னால வச்சு நான் பின்னாலே திட்டே வந்துருவேன் திடீர்னு இது எப்படியோ தெரிஞ்சு என்னைய கொண்டு ஒரு இடத்துல விட்டாங்க ஒரு சபையில என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல நைட் எல்லாம் உட்காந்து அழுதேன் எல்லா சபையில இருந்த வசங்கள்லாம் ஹாலில் தங்கிருந்தானுங்க அவங்க எல்லாம் வந்து அந்த போன் கவுண்டர் வழியா என்னை பாக்குறான் ஏன் இந்த ஆளு அழுகிறான் ஏன் அழுகுறான் எனக்கு ஒண்ணுமே ஓரளயாப்பா நான் போய் ஞான சாணம் கொடுக்குறதுக்கு என்ன ஏன்னா எங்க கிடந்தவன் சாராயம் அடிச்சவனை கொண்டு போய் சா நீ போயி யான சனம் கொடுறான் இது புனிதமான ஊழியம் நான் போகவே மாட்டான்டே கட்டாயம் இழுத்து கொண்டு போனாங்க அன்னைக்கு நைட் அழுதேண்ணா அதுக்கு பிறகு இன்னொரு ஊர்ல அரக்கோணத்துல ஊழியத்தில் ஆயிடுச்சு எனக்கு ஆப்போசிட்டா பயங்கரமா எழுப்பினாங்க அப்பழுதான பிறகு எனக்கு ஊழியத்தை விட்டு தூக்குற மாதிரி போராட்ட மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த அம்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு என்ன செய்யாது எனக்கு தெரியாது அது ஒரு பெரிய கலக்கம் அப்பழுது ஆனா மதுரைக்கு வந்த பிறகுதான் ஊழியர்கார குற்றங்கள் உட்காந்து நான் எழுதுறேன் அந்த ஒவ்வொரு டச்சிங் நம்ம அந்த உடைக்கணும் எனக்கும் கண்ணீரி நாவி தாங்க எனக்கு இந்த நொறுங்குண்டை இருது தாங்க நான் ரொம்ப ரஃபாவே போறேன் நான் எல்லாம் மூஞ்சி கண்ணாப்பிடா இவனையாவது அடிச்சுட்டு வந்துடுவேன் இங்க வந்த பிறகுதான் நான் அடிச்சு பார்த்தேன் ரூம்ல வச்சு டம் டம் டம் அடிச்சேன் ஓ இவ்வளவு வலிக்கு நான் அதுக்கு தான் அவன் எவ்வளவு கத்திருக்கான் அப்படின்னு அதுக்கு பிறகு நான் உட்காந்து அழுதேன் எத்தனையோ ஊழியர்கார கூட்டத்தில் உண்மையாவே சொல்றேன் ஆனவரே என் உடையீங்க என் கண்ணீர் எனக்கு கண்ணீர் நாவி தாங்க சுவாமி நான் இப்படியே ரஃபா போய் நான் பாறையா போய் பல்லவகத்தை விட்டுறக்கூடாது உண்மையா சொல்றேன் ஓபனா சொல்றேன் பெருமைக்காக சொல்லலை நம்ம எவ்வளவு கத்தரை துதிச்சிருப்போம் பாருங்க எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜபிச்சிருப்போன்னு பாருங்க நம்முடைய துதித்தல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு பாருங்க இதுக்கெல்லாம் இன்னொருத்தர வேண்டியது இல்லை நமக்குள்ளேயே இது நடந்ததா நம்மளால துதிக்க முடிஞ்சுதா ஜபிக்க முடிஞ்சுதா சரி இவ்வளவு பிரசங்க கேட்டமே நான் இங்க வந்து நானூறு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பைபிள் செடியும் சண்டையும் சேர்த்து நானும் பிரசங்கம் பண்ணியிருப்பேன் இருக்கலாம் ஒன்று ரெண்டு கூடி இருக்கான் எவ்வளவு பிரதிஷ்டம் நம்ம யோசிச்சு பாருங்க கேட்கும் போது அழுகுறோம் சந்தோஷப்படுறோம் நல்லா இருந்துச்சு அது அப்படி இந்த பாயிண்ட் இந்த என்ன நடந்துச்சு நமக்குள்ள அத சொல்லுங்க என்ன மாற்றம் நடந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள எவ்வளவு பிரதிஷ்ட வந்தது சரி நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த வருஷத்தில் உன்னுடைய காணிக்கைகள் எப்படி இருந்துச்சு அதாவது நான் வந்து ஒர்கிப் சம்பந்தப்பட்ட இந்த பாயிண்டவே சொல்லிட்டு வரேன் நிப்பாட்டிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கிளியர் பண்ணணும் இது வந்து பேசிக் அஸ்திவாரம் கரெக்டா இருந்தா மாளிகை நிச்சயம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அஸ்திவாரம் சரி ஓ பரிசுத்தம் இலைப்பார்கள் புயல் அடிக்கும் போது சட்ட சட்ட சட்ட சட்டன்னு உடஞ்சி விழுந்துடும் பேஸ் இல்லையில இதுதான் உன்னுடைய காணிக்கை எப்படி இருந்துச்சு உன்னுடைய காணிக்கைகள் உன்னுடைய தசவ உன்னுடைய உற்சாக பலிகள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அதுல உண்மை இருந்துச்சா மனப்பூர்வம் இருந்துச்சா அதுல பரிசுத்தம் இருந்துச்சா நீங்க யோசிச்சு காணிக்கலு உண்மையா இருந்துச்சா உன்னுடைய காணிக்கையில உனக்கு வந்து மனப்பூர்வம் இருந்துச்சா நீயே பாரு உண்மை இருந்துச்சா மனப்பூர்வம் எதை கொடுக்கணும் மாச மாசம் கொடுத்தா வேற வழி இல்ல இப்படி எல்லாம் கொடுத்தா அது வந்து என்ன இருக்காது ரெக்கக்னைஸ்டாது நசல் கொண்டது ஊனமுற்றது மனப்பூர்வம் இல்லாதது இதெல்லாம் என்ன செஞ்சிடும் அந்த பலிவிடம் பாந்தி பண்ணிரும் தள்ளிய வெளியே தள்ளும் பாச வாங்கிவாரு அவருக்கு வெளியரங்கமான ஜீவியை மட்டும் தான் தெரியும் உள்ளானது யாருக்கு தெரியாது எத்தனை காணிக்கை நீங்க சண்டை போட்டுட்டு செலுத்திருப்பீங்க மத்தியில சொல்லி இருக்கு நீ ஒரு காணிக்கை செலுத்த வந்தால் உப்புராயிட்டு வந்து என்ன செய்ய செலுத்தினு எத்தனை பேரோட சண்டை எவ்வளவு வாக்குவாதம் எவ்வளவு பிரச்சனை எனக்கே தெ அடிவுள்ளதான் இல்ல உங்களோட அதிகமா கொடுக்கிறேன் கூட ாலேதுவமா உண் ஊத்தின் மேல உள்ள ஒரு தாகனும்ப நம்முடைய ஆண்டவர் செஞ்சமாட்டாள முப்பது ரூபாய கொடுத்துட்டு இருபது ரூபாயும் வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஊழியர் இருந்தவங்க நான் வந்து ஒரு வருஷம் கூட ஆகல ஒன்றரை வருஷம் கூட ஆகல நீங்க யார்டாலும் கொடுங்க யாது உங்க இஷ்டம் சொன்ன அங்கே வலது கை கொடுக்கறது இது புரஞ்சாதிகள் அது கூட தப்புதான் மற்ற சபைகள் நீங்க அப்படி ஒரு போயிருக்கீங்களா மற்ற சபைகள் விசுவாசிகள் பைபிளுக்குள்ள என்ன செய்ய காணிக்கைகளை இருநூறு ஆயிரம் ரூபா போன உடனே ஐயா காணிக்க காணிக்கல வச்சிருப்பாங்க என்னன்னு கேட்டா அப்படி விரிப்பாங்க அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும் அதுப்பா இது என்ன மெத்தட எங்கிட்ட கத்துக்கு தெரியல அதெல்லாம் தப்பு பைபிள வச்சு காணிக்க வச்சுட்டு பைபிள்ல அந்த ஊழியர்காரம் எடுப்பானா இண்டோர்ல தான் நான் அதை ரொம்ப பார்த்தேன் அதனால அந்த மெத்தடுந்த அவரு நீ வலது கை கொடுக்கறதை நினைச்சக்கூடாது எழுது கை அப்போ அந்த ஆளு என்ற சொல்றான் நான் உடனே சரின்ட்டு வாங்க போயிட்டேன் கை எப்படி நீட்டியாச்சு அவர் முப்பது ரூபா என் கை இப்படி போகுது பாதி தூரம் போன உடனே அவர் சொல்றாரு நீங்க ஒன்னும் உள்ள போயிட மாட்டீங்கள அப்படின்னாரு ஏன்னா அப்போ உள்ள சீனியர் வந்து உள்ள போயிருக்காரு எனக்கு செருப்படிச்சு யோசி பாருங்க கைய நெட்டி அவருக்கு நான் கை நெட்டி பாதியில நிக்கும் போது என்ன வேர்த்த அந்த ஆளுக்கு என்ன காணிக்க பத்தி என்ன தரிசனம் இருந்துச்சு நான் சொன்னேன் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நம்புறேன் ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் அப்போ நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டார் எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு செயல் நம்முடைய காணிக்கையில் அந்த காணிக்கை தெய்வன் எப்படி அங்கீகரிப்ப நானே அங்கீகரிக்கலையே ஊழியக்காரனே அங்கீகரிக்கலையே நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும் என் மைண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பகையல்ல சொல்றேன் அந்த ஊழியக்கார் போனதுக்காக அவங்க சந்தோஷப்பட்டார் அவர் அடுத்த வாரம் பிரசங்க எனக்கு வசமாக மாட்டிச்சு ஏன் தாவியான பேசினார் சவுல பத்தி பேசின சொல்றான் சவுல சவுல பத்தி உங்களுக்கு ரத்தாம்பரம் அவரை நினைத்துப்பார் சவுல்தானே உனக்கு ரத்தாம்பரம் நீ ஒண்ணும் இல்லாம கிடந்த ஊழியக்காரர் போயிட்டா இருந்த ஊழியக்கார தானே உன்னடைய ஜெயிச்சான் உன் வீட்டுல சாவுக்கான அடக்கம் பண்ணான் பிரசங்கம் பண்ணான் உன் பிள்ளைக்கு பேர் வச்சுதான் உன் பிள்ளை கல்யாணம் கட்டி வச்சுதான் உன் வீட்டுல வியாதி ஐயா பிரச்சனை ஓடி வந்தவன் வந்தானே வேற என்ன வந்தான் அவன் போயிட்டாங்கிறதுக்காக நீ சந்தோஷப்படுது நீ சந்தோஷப்பட்டால் நீ பலிஸ்தீன் நீ துக்கப்பட்ட நீ தாவீதுன்னு சொன்ன இப்படி உங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ண முடியுது அப்படின்னாரா அதே ஐயாதான் பண்ணுவோம் இதுவும் பண்ணுவோம் இதற்கு மேலும் பண்ணுவோம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னா அவரை குறை சொல்லல அவருக்கு அவ்வளவுதான் அறிவு இத்தனை வருஷம் விசுவாசி அதுவும் பழைய பெருச்சாளி அவர் சிபிஎம்ல எல்லாமே தெரியும் பாரு எது சொல்றாங்களுக்கு புனிதம் இருந்தார் போட்ட காசை சாப்பாடு தான் கொடுக்கணும் இருப்பதை போட்டாச்சு அப்படி ஒரு கண்டிஷன் நம்முடைய காணிக்கை அப்படித்தான் அர்ப்பணிப்பு வெளியே தெரியக்கூடாது அதனால இந்த மா இந்த வருஷத்துல லாஸ்ட் மினிட்ல வந்து நம்முடைய காணிக்கைகள் எப்படி நம்முடைய கூட்டங்கள் எப்படி நம்முடைய ஊழியர்கள் எப்படி சொன்னது என்னது நம்முடைய உபவாசங்கள் அடுத்து நம்முடைய ஊழியங்கள் அடுத்து நம்முடைய கூட்டங்கள் அடுத்து நம்முடைய ஜபங்கள் அடுத்து நம்முடைய துதிகள் அடுத்து நம்முடைய காணிக்கைகள் அடுத்து நம்முடைய கன்வென்ஷன்கள் அடுத்து நம்முடைய பவனி இதெல்லாம் எப்படி இந்த வருஷத்துல நம்ம எப்படி அதில் பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆராதனைகளை விட்டு விட்டு இஷ்டத்துக்கு சுத்தி கல்யாண வீடு சாவு வீடு மச்சாவை வீடு அங்க இங்க எப்படி இல்லாம போறோம் எனக்கு அதெல்லாம் நானும் அப்படிலாம் இருந்தங்க உண்மையை சொல்றேன் நான் ஒரு ரெண்டு சர்வீஸ் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அதுக்கு நான் மூணாவது வாரம் வந்தேன் எனக்கு அந்த முன்னால போற அந்த ஐடியாவே வரல முன்னால போனும் அப்படிங்கிற அந்த ஆவி என்ன செய்ய ஒரே ஒரு சர்வீஸ் போய் உட்கார்ந்தவரே கிடையாது இங்க வாழி போய பின்னால உட்காந்து புதுசா வந்திருக்காங்க புதுசா ஒரு பவனிக்கு போயிருக்கேன் பவனிக்கு ஒரு லோக்கல் பவனிக்கு போயிட்டு நான் ஒரு பையன் தான் எனக்கு வருஷமா வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறான் அவன் அப்படியா முன்னல உட்காந்துருப்பானோ அப்படிங்கிறான் இப்படி உட்காந்துருக்க மாப்பிள பெஞ்சு மாப்பிள பெஞ்சு தெரியுமா உங்களுக்கு அதுதான் இங்க என்ன சொல்லுவான்னு தெரியல மாப்பிள பெஞ்சுமா அதாவது இந்த அறவேக்காடு படிக்காது தருதல இதெல்லாம் பேக்ல உட்காந்துருக்கோம் அங்க உட்காந்து நம்ம அந்த இருக்க கூடாது நம்ம கத்திய சமூகத்துல விழுந்து ஓடி வரணும் பத்தரைக்கு வரும்போதும் கல்யாணம் பொண்ணு வர மாதிரி வரக்கூடாது ஐயோ லேட் ஆயிருச்சு சுவாமி பஸ் லேட் ஆயிருச்சே டிராபிக் போயிருச்சே கார் பஞ்சர் ஆயிருச்சே எசுவைன்னு நினைச்சனும் ஓடி வரணும் நேற்று வந்து விசுவாசி விழுந்து ஓடி வரா எனக்குதான் ஆச்சரிய எ நேத்து வந்த விசுவாசி நகையை கலத்திட்டாங்க நேத்து வந்த விசுவாசி மருந்து எடுக்காம நிக்கிட்டுமா கத்திரி என்ன சொல்றாரு இங்கேயே பழந்தின்னு இங்கேயே கொட்டை போட்டு இதே குட்டையில ஊர் நம்ம மட்டை மாதிரி இருக்கிறோம் சேஞ்சஸே இல்லை அப்படியே இருக்கிறோம் நோ சேஞ்ச் நீ என்றைக்கு மனம் திரும்புவாய் உனக்கு சுத்தி இருப்பை எப்பொழுது நடக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கு எறமையால் கேட்குற உனக்கு சுத்தி இருப்பேன் எப்படி நடக்கும் நீ எப்பொழுது சுற்றி ஆண்டவர் கேட்குறா நீ எப்போயா சுற்றி இருக்கப்படுவ அப்படிங்கிறார் யோசிச்சுப்பார் சரி நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன் கொஞ்சம் நேரம் இப்பொழுது கேட்ட வசனங்களின்படி உன்னுடைய உபவாசம் எப்படி உன்னுடைய ஆராதனை எப்படி உன்னுடைய ஊழியம் எப்படி உன்னுடைய காணிக்கை எப்படி உன்னுடைய ஜபம் எப்படி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்களுடைய பிரதிஷ்டைகள் எப்படி ஒரு பத்து நிமிஷம் கண்களை முடியல முழங்கால் போடுவோம் நான் சொல்லலைங்க நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் வேற இங்க வர்றதெல்லாம் போய்கிட்டே இருக்கு சரி அப்படியே ஆண்டோட ஆவியான செயலுக்கு என்ன செய்வோம் விட்டு கொஞ்ச நேரம் பைபிள் மூடி வைங்க முழங்கால் போடுங்க அழுங்க இந்த வருஷத்துல கத்தாவே என் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படலையாப்பா அங்கீகரிக்கப்பட்டுச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னு ஒன்னே ஒரு சாம்பிள் சொல்றேன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் நீ ஆபலை போல சத்தியத்துக்காய் சாவாய் இல்லாவிட்டால் சத்தியத்துக்காய் நிற்பாய் காணிக்கை அங்கீகரிக்கப்பட நீ காயினை போல நீ துஷ்டனாய் சபையில் இருப்பாய் கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள் உன்னுடைய ஊழியம் உன்னுடைய ஜீவியம் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா நீ இந்த சத்தியத்துக்காக நிற்பாய் உன்னுடைய காணிக்கை உன்னுடைய ஊழியம் ஜீவியம் அங்கீகரிக்கப்படாவிட்டால் இதே சபையில நீ காயினை போல துஷ்டனாய் இருப்பாய் விளக்கத்துக்கும் வியாசத்தையும் நீங்களே அவியா உதவியோடு கத்தோடைய பாதத்தில் விழுங்க அறிக்கை நேரம் கிடைச்சது காலம் கிடைச்சது காலையில எழுப்புனீங்க பலன் தந்தீங்க எனக்கு சுகம் தந்தீங்க ஆனா நான் உபவாசிக்கலிக்கல காணிக்க கொடுக்க கூட யோசிச்சேன் ஏமாத்தினேன் வஞ்சித்தன் எடுத்து வச்சுட்டேன் அஞ்சு நிமிடம் அமேன் இந்த போராட்டம் உன்னை விட்டு வெளியே போய்விடும் அலையுயா யாரையும் குற்றச்சாட்டாதீர்கள் உங்களை நீங்களே குற்றவாளிகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் சீர்படுத்துங்கள் வாய தரங்கே உபவாசம் எடுக்கலையே ஆண்டவரே அப்படி எடுத்தும் அது பரிசுத்த உபவாசமா இல்லையா ஆண்டவரே வழக்கு வாது அடித்தல் பாவம் செய்தல் நேரத்தை வீணாக்குதல் உபவாசம் போட்டு தூங்கிவிட்ட தூங்கிவிட்டது இதெல்லாம் பரிசுத்த உபவாசம் இல்லை பிரியமானவர்களே எத்தனை பண்டிகைகள் இனி ஆசரித்தாய் எத்தனை பவனிக்கு நீ போனாய் எவ்வளவு நேரம் துதித்தாய் எவ்வளவு நேரம் ஜபித்தாய் எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணினாய் எவ்வளவு சுத்திரி பூட்டங்களுக்கு போனாய் எத்தனை ராபோஜனம் எடுத்தாய் பாதம் கழுவுற ஊழியத்தில நீ உண்மையா இருந்தாயா நாலு மணி ஜபம் செய்தாயா உண்டைய குடும்ப ஜபம் நடந்ததா ஏரியா பிரேயர் போனாயா உனக்கு விடுத்த ஊழியத்தை நீ செய்தாயா பரிசுத்த ஆராதனைக்கு நீ கத்தரை வந்து ஆராதித்தாயா கத்தர் கொடுத்த கிருபை தாளந்துகளை உபயோகப்படுத்தினாயா தீர்க்க தரிசனம் சொன்னாயா உன் காணிக்கைகள் மனப்பூர்வமா இருந்ததா அவன் கத்தரோடு நெருங்க ஒரு வாய்ப்பு தேவனி நோக்கி கூப்பிடு அறிக்கை வாயத்திறந்து சொல்லுங்க யா நான் தப்புதான் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கறேன்